இது ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இந்திரா பிரியதர் காந்தி இந்தியாவின் மூன்றாவது பிரதமர் ஆவார் அவர் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் ஒரே மகளும் ஆவார் இவரது இயற்பெயர் இந்திரா பிரியதர் நேரு பெரோஸ் காந்தியுடனான திருமணத்திற்கு பின் இந்திரா பிரியதர்சினி காந்தியாக மாறினார் சுருக்கமாக இந்திரா காந்தி இந்தியாவின் இரண்டாவது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியை தொடர்ந்து சில நாட்கள் தற்காலிக பதவி வகித்த குல்சாரிலால் நந்தாவுக்கு பின்னர் ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்து பிரதம மந்திரியாக பதவியேற்ற இவர் மார்ச் இருபத்தி வரை பதவியில் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு இல் நடைபெற்ற பொது தேர்தலில் பெரும் தோல்வியடைந்த இவர் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார் பதினான்கு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மீண்டும் பொறுப்பேற்று கொண்ட இவர் ஆயிரத்து இல் கொலை செய்யப்படும் வரை பதவியில் இருந்தார் இவர் ஒரு சிறந்த அரசியல் திட்டமிடலரும் சிந்தனையாளரும் ஆவார் அரசியல் அதிகாரத்துக்கான அசாதாரண பற்றை அவர் கொண்டிருந்தார் அனாதிக மனப்பாங்கை கொண்ட இந்திய சமுதாயத்தில் ஒரு பெண்ணிடம் எதிர்பார்க்கப்படும் மாறாக வலுவான அதிகார பலத்துடன் மிக உயர்ந்த பதவியிலிருந்து நாட்டை வழி ஒரு பிரதம மந்திரியாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி தனது பலத்தையும் அதிகாரத்தையும் வலுப்படுத்திக் கொண்டார் அவருக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வலு குறைந்த அமைச்சரவைகளை அமைத்து கொண்டதாக குற்றம் சாட்டுகிறார்கள் இந்திய தேசிய காங்கிரசில் இருந்த பல மிக்க முதிர்ந்த தலைவர்களை ஓடங்கட்டினார் இதன் ஒரு அங்கமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது இல் குடியரசுத் தலைவர் நியமனத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டது இந்திரா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்ட இவருடைய தலைமையில் அமைந்த பிரிவு மிகுந்த பலத்துடன் தொடர்ந்தும் ஆட்சியில் இருந்தது ஆயிரத்து ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்தது அச்சமயத்தில் மேற்கு கிழக்கு பாகிஸ்தான்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிணக்கில் கிழக்கு பாகிஸ்தானின் தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவாக பாகிஸ்தானுடன் போரை தொடங்கி கிழக்கு பாகிஸ்தானுக்குள் படைகளை அனுப்பினார் இந்த வெற்றிகரமான நடவடிக்கையினால் கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து வங்காளதேசம் என்ற தனி நாடாகியது ஆயிரத்து இல் அவசர நிலையை அறிவித்த இந்திரா காந்தி அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி ஆவது விதியை பயன்படுத்தி தனக்கான அதிகாரங்களை அதிகப்படுத்ததன் மூலம் எதிர்கட்சிகளை ஒடுக்க முயற்சித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டார் பத்தொன்பது மாதங்கள் நீடித்த இந்த நெருக்கடி நிலைமை இந்திரா காந்தியின் செல்வாக்கை பெருமளவு பாதித்தது எனினும் செல்வாக்கை பிழையாக மதிப்பீடு செய்த இவர் தேர்தலை நடத்தி பெருந்தோல்வியை தழுவினார் இவரது சொந்த தொகுதியிலேயே தோல்வியடைந்தார் இவருக்கு வாரிசாக வளர்க்கப்படுவதாக சொல்லப்பட்ட இவரது இரண்டாவது மகனான சஞ்சய் காந்தியும் தோல்வியை தழுவினார் எனினும் இவரது கட்சிக்கு மாற்றாக பதவியில் அமர்ந்த பல கட்சி கூட்டணி உட்பூசல்கள் காரணமாக அதன் முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்ய முடியாமல் மூன்று ஆண்டுகளில் கவிழ்ந்தது இவ்வாறு எதிர்கட்சிகளின் இயலாத்தன்மை வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதனால் அடுத்து நடைபெற்ற தேர்தலில் இந்திராவையே மக்கள் மீண்டும் தெரிவு செய்தனர் இந்திரா தனது முன்னைய தவறுகளிலிருந்து பாடம் படித்துக்கொண்டார் அவருடைய இரண்டாவது ஆட்சிக்காலம் மிதமான அதிகாரத்துவம் கொண்டதாகவே அமைந்தது எனினும் இவரது இந்த ஆட்சி காலம் சுமூகமானதாக அமையவில்லை இக்காலத்தில் இவருக்கு வாரிசாக வரக்கூடியவர் என எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சய் காந்தி தானே செலுத்திய விமானத்தில் விழுந்து நொறுங்கியதில் காலமானார் சீக்கிய தீவிரவாதம் வளர்ந்து வந்தது சமய மற்றும் தீவிரவாத தலைவராக இருந்த ஜர்னல் சிங் பிந்தரன்வாலேயின் அதிகரித்து வந்த செல்வாக்கு இந்திய ஒருமைப்பாட்டுக்கு சவாலாக அமையும் என இந்திய தலைவர்கள் அஞ்சினார்கள் இந்திரா படையை அனுப்பி தீவிரவாதிகளை ஒடுக்க எண்ணினார் சீக்கியர்களின் புனித கோயிலான பொற்கோயிலுக்குள் ஆயுதங்களுடன் ஒளிந்திருப்பதாக கருதப்பட்ட தீவிரவாதிகளையும் அவர்களின் தலைவரையும் பிடிக்க இராணுவம் பொற்கோயிலுக்குள் புக அனுமதி வழங்கினார் தொடர்ந்து இடம்பெற்ற படை நடவடிக்கைகள் இந்திராவை சீக்கியர்களின் கோபத்துக்கு ஆளாக்கியது இதன் தொடர்ச்சியாக அக்டோபர் முப்பத்து ஒன்று சீக்கியர்களான அவரது சொந்த பாதுகாவலர் இருவராலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்திரா பிரியதர்சினி ஆயிரத்து ஆம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பது ஆம் நாள் காசுமீரி பண்டிட் குடும்பத்தை சேர்ந்த ஜவஹர்லால் நேருவிற்கும் கமலா நேருவுக்கும் ஒரே குழந்தையாக பிறந்தார் இந்திராவின் தாத்தா மோதிலால் நேரு இந்தியாவின் உத்தர பிரதேசத்தில் உள்ள அலகாபாத்தில் ஒரு செல்வவளம் மிக்க வழக்கறிஞர் ஆவார் காந்திக்கு முந்தைய காலத்தில் இந்திய தேசிய காங்கிரசில் மோதிலால் நேரு மிக முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார் இந்திராவின் தந்தை ஜவஹர்லால் நேரு நன்கு படித்தவரும் இங்கிலாந்தில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவருமாவார் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு புகழ்பெற்ற தலைவரும் ஆவார் இந்திரா பிறந்திருந்த காலத்தில் காந்தியின் தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் நேரு நுழைந்தார் நோயாளியும் நேரு வீட்டுப் பொருட்களில் இருந்து விலகி இருந்த தமது தாய் கமலா நேருவின் முழு கவனிப்பில் வளர்ந்த இந்திரா வலுவான பாதுகாப்பு உள்ளுணர்வையும் ஒரு தனிப்பட்ட பண்பையும் வளர்த்து கொண்டார் இவரின் தாத்தாவும் தந்தையும் தொடர்ச்சியாக தேசிய அரசியலில் சிக்கிக் கொண்டிருந்ததால் அதுவும் இவரின் உன்னிப்பான பிரச்சினைகளுடன் ஒன்றி கலந்தது விஜயலட்சுமி பண்டிட் உட்பட தந்தையின் சகோதரிகளுடன் இவர் முரண்பாடுகளை கொண்டிருந்தார் இது அரசியல் உலகிலும் தொடர்ந்தது நேருவின் சுயவரலாற்று நூலில் விடுதலையை நோக்கி என்ற பகுதியில் தாம் சிறையில் இருந்த காவலர்கள் அடிக்கடி வீட்டிற்கு வந்ததாகவும் தன் அரசாங்கம் விதித்திருந்த அபராதங்களுக்காக சில நாற்காலிகளை எடுத்து சென்றதாக அவர் எழுதுகிறார் இந்த தொடர்ச்சியான நாசப்படுத்தும் செயல்முறைகள் என் வயது மகளான இந்திராவை மிகவும் பாதித்தது மேலும் அவள் காவலரை எதிர்த்தாள் அத்துடன் அவளின் வலுவான எதிர்ப்பையும் தெரிவித்தாள் அந்த ஆரம்பகட்ட உணர்வுகள் பொதுவாக காவல் படை குறித்த அவளின் எதிர்கால கண்ணோட்டத்தை மாற்றியமைக்க கூடும் என்று நான் அஞ்சினேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திரா இளம் பெண்கள் மற்றும் ஆண்களுக்காக வானரசேனா என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் இவ்வாணரசேனா அமைப்பு போராட்டங்கள் மற்றும் கொடி அணிவகுப்புகள் ஆகியன நடத்தியதன் மூலமாகவும் காங்கிரஸ் அரசியல்வாதிகளின் உணர்வு பூர்வமான மற்றும் தடை விதிக்கப்பட்டவைகளை விநியோகித்ததன் மூலமாகவும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சிறு பங்கை வகித்தது இந்திரா மற்றும் பெரோஸ் காந்தி இந்தியாவிற்கு திரும்பிய அவர்கள் காதலர்களாக இருந்தார்கள் மருத்துவர்களின் ஆலோசனைகளுக்கு இடையில் திருமணம் செய்து கொள்ளவும் தீர்மானித்தார்கள் பெரோசின் திறந்த மனப்பான்மை நகைச்சுவை உணர்வு மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை இந்திராவிற்கு பிடித்திருந்தது இவ்வளவு விரைவாக அவர் மகள் திருமணம் செய்து கொள்வதை நேர் விரும்பவில்லை மேலும் அவர்களின் காதல் உறவை பிரிக்க மகாத்மா காந்தியின் உதவியையும் நாடினார் காதலில் இருந்த இந்திரா மிகவும் பிடிவாதமாக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மார்ச்சில் இன்று முறைப்படி திருமணம் நடந்தது பெரோசும் இந்திராவும் இருவருமே இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர்களாக இருந்தனர் ஆயிரத்து வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்த போது இருவருமே கைது செய்யப்பட்டார்கள் சுதந்திரத்திற்கு பின்னர் தேர்தலில் களம் இறங்கிய பெரோஸ் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜீவ் காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி ஆகிய இரண்டு மகன்கள் பிறந்த பின்னர் ஏதோ சில கருத்து வேறுபாடுகளால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு வரை அந்த தம்பதியினர் பிரிந்து வாழ்ந்தார்கள் பெரோஸ் மாரடைப்பால் அவர்களின் உழைந்த திருமண வாழ்வு மீண்டும் இணைந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது செப்டம்பரில் பெரோஸ் மரணமடைந்தார் ஐம்பத்து ஒன்பது மற்றும் ஆயிரத்து போது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் பதவிக்காக நின்ற இந்திரா காந்தி அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரின் பதவிகாலம் அமையவில்லை தந்தையின் பிரதிநிதியாக நடிக்க வேண்டி இருந்தது இந்திரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இல் நடைபெற்ற தேர்தலில் ஓர் இடத்திற்கும் போட்டியிடவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு மே இருபத்து ஏழு இல் நேரு மரணமடைந்தார் புதிய பிரதமர் மந்திரி லால் பகதூர் சாஸ்திரியின் வலியுறுத்தலின் பேரில் இந்திய தேர்தல்களில் போட்டியிட்டு உடனடியாக தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதன் மூலம் இந்திய அமைச்சரவையிலும் பங்கெடுத்தார் இந்தி மொழி பேசாத மாநிலமான தமிழ்நாட்டில் இந்தி தேசிய மொழியாக ஆக்கப்பட்டதன் காரணமாக எழுந்த போராட்டங்கள் காரணமாக இந்திரா மெட்ராஸ் விரைந்தார் அங்கு அரசாங்க அதிகாரிகளுடன் பேசிய அவர் சமுதாய தலைவர்களின் கோபத்தை மட்டுப்படுத்தியதுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுகட்டுமான முயற்சிகளையும் பார்வையிட்டார் தாங்கள் காட்ட தவறிய இதுபோன்ற முனைவால் லால்பகதூர் சாஸ்திரியும் பிற மூத்த அமைச்சர்களும் வியப்படைந்தார்கள் அமைச்சர் இந்திரா காந்தியின் நடவடிக்கைகள் சாஸ்திரியை குறிவைத்திருக்கவில்லை அறிவிக்கப்பட்ட வகையில் அவர் அவரின் அமைச்சக செயல்பாடுகளில் ஒவ்வொரு நாளும் ஆர்வமில்லாமல் இருந்தார் ஆனால் ஊடக ஆர்வலராகவும் அரசியல் மற்றும் தனிச்சிறப்பை உருவாக்குவதிலும் அவர் தனித்திறன் பெற்றிருந்தார் திருமதி இந்திரா காந்திக்கும் அவரின் போட்டியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்ச்சியான போராட்டங்களின் போது பல மாநிலங்களில் இருந்த மத்திய காங்கிரஸ் கட்சி தலைமைகள் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி அமைப்புகளில் இருந்த மேல் சாதி தலைவர்களை மாற்றி பிற்பட்ட சாதியினரை அவர்களுக்கு மாற்றாக இருத்தவும் இதன் மூலம் மாநில காங்கிரசிலும் எதிர்கட்சியிலும் இருந்த போட்டியாளர்களை தோற்கடிக்கவும் பிந்தைய சாதியினரின் ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கவும் முனைந்தது இந்த தலையீடுகளால் ஏற்பட்ட விளைவுகள் இவற்றில் சில வெறுமனே சமூக முன்னேற்றமாகவும் உணரப்பட்டது பொதுவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருந்த போது இந்திரா காந்தி ஸ்ரீநகர் பிராந்திய எல்லைகளில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் பாகிஸ்தான் போராளிகள் நகரத்திற்கு மிக நெருக்கமாக ஊடுருவி இருந்ததாக இராணுவத்தால் எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்த போதிலும் அவர் ஜம்முவிற்கோ அல்லது டெல்லிக்கோ செல்ல மறுத்துவிட்டார் மாறாக உள்ளூர் அரசாங்கத்தை கூட்டியதுடன் ஊடக கவனத்தையும் ஈர்த்தார் பாகிஸ்தானின் தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது ஆயிரத்து ஜனவரியில் தாஸ்கண்ட் என்ற இடத்தில் உருசியாவின் முன்னிலையில் தலைமை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி பாகிஸ்தானின் அயூக் கானுடன் ஓர் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார் இதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்னர் சாஸ்திரி மாரடைப்பால் காலமானார் பின்னர் முரார்ஜி தேசாயின் எதிர்ப்பு இருந்த போதிலும் காந்தியை தலைமை அமைச்சராக ஆக்குவதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் கே காமராஜ் ஒரு கருவியாக இருந்தார் முரார்ஜி தேசாய் பின்னர் காங்கிரஸ் பாராளுமன்ற கட்சி உறுப்பினர்களால் தோற்கடிக்கப்பட்டார் இதில் இந்திரா காந்தி முன்னூற்றி ஐம்பத்து ஐந்து வாக்குகள் பெற்று முரார்ஜி தேசாயியை தோற்கடித்து இந்தியாவின் ஐந்தாவது தலைமை அமைச்சராகவும் அப்பதவியை பெறும் முதல் பெண்மணியாகவும் ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருந்த போது இந்திரா காந்தி ஸ்ரீநகர் பிராந்திய எல்லைகளில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்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 இதில் இந்திரா காந்தி முன்னூற்றி ஐம்பத்து ஐந்து வாக்குகள் பெற்று முரார்ஜி தேசாயை தோற்கடித்து இந்தியாவின் ஐந்தாவது தலைமை அமைச்சராகவும் அப்பதவியை பெரும் முதல் பெண்மணியாகவும் ஆனார் இந்திரா பாகிஸ்தானின் புதிய ஜனாதிபதி சுல்பிகால் அலி பூட்டோவை ஒரு வார கால மாநாட்டிற்கு சிம்லாவிற்கு வர அழைப்பு விடுத்தார் பேச்சுவார்த்தைகளின் பல தோல்விகளுக்கு பின்னர் தலைவர்களும் சிம்லா உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர் இரு நாடுகளும் காஷ்மீர் பிரச்சனையை பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமைதி வழியில் தீர்ப்பதில் உடன்பட்டிருந்தது நிக்சனின் மீதான அவரின் வெறுப்பால் அமெரிக்காவுடனான இந்திராவின் உறவுகள் விலகியிருந்தது அதே வேளையில் சோவியத் ஒன்றியத்துடனான உறவுகள் நெருக்கமாக வளர்ந்தன இந்தியா பாகிஸ்தானுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒரு நிரந்தர எல்லையாக உருவாக்காததற்காக இந்திரா காந்தி சிலரால் விமர்சிக்கப்பட்டார் சில விமர்சகர்கள் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டிலான காஷ்மீர் பாகிஸ்தானிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூட கூறினார்கள் இப்பகுதியின் தொன்னூத்தி மூன்றாயிரம் போர்க்கைதிகள் இந்திய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தனர் ஆனால் இந்த உடன்படிக்கை உடனடியாக ஐக்கிய நாடுகள் அவை மற்றும் மூன்றாம் நாடுகளின் குறுக்கீடுகளை நீக்கியது அத்துடன் பாகிஸ்தான் உடனடியாக எதிர்காலத்தில் ஒரு பெரிய தாக்குதலை தொடுப்பதற்கான விருப்பத்தையும் பெருமளவில் குறைத்தது ஒரு முக்கிய பிரச்சனையில் பூட்டோ முழுமையாக சரணடைய வேண்டும் என்று கோராமல் பாகிஸ்தான் உறுதி பெறவும் சராசரி நிலையடையவும் இந்திரா அனுமதித்தார் பல தொடர்புகள் ஆண்டுகளாக உரைந்து மூடப்பட்டு போயிருந்தாலும் கூட வர்த்தக உறவுகளும் சராசரி நிலைக்கு கொண்டு வரப்பட்டன இந்திரா பாகிஸ்தானின் புதிய ஜனாதிபதி சுல்பிகால் அலி பூட்டோவை ஒரு வார கால மாநாட்டிற்கு சிம்லாவிற்கு வர அழைப்பு விடுத்தார் பேச்சுவார்த்தைகளின் பல தோல்விகளுக்கு பின்னர் இரண்டு நாட்டு தலைவர்களும் இறுதியில் சிம்லா உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர் இது இரு நாடுகளும்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 ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது களின் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட மாவட்ட வேளாண் விரிவாக்க திட்டத்திற்கு அளிக்கப்பட்ட பசுமை புரட்சி இது ஏராளமான விலைமதிப்பற்றியங்களை நகர்ப்புறவாசிகளுக்கு உறுதியளித்தது இவர்களின் ஆதரவை காந்தி உள்ளிட்ட அனைத்து அரசியல்வாதிகளுமே மிகவும் நாடியிருந்தார் இந்த திட்டம் நான்கு முன்னுரையை கொண்டிருந்தது புதிய வகை விதைகள் இந்திய வேளாண்மையில் இரசாயனமாக்கலின் தேவையை ஏற்றுக்கொள்வது அதாவது உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் களை கொல்லிகள் மற்றும் இதர பிற புதிய மற்றும் மேம்பட்ட தற்போதிருக்கும் விதை வகைகளை விரிவு செய்ய தேசிய மற்றும் சர்வதேசிய கூட்டுறவிற்கு பொறுப்பு உயர்கல்வி கல்லூரிகளில் விஞ்ஞான வேளாண் பயிலகங்களை விரிவு செய்வதற்கான திட்டம் சுமார் பத்து ஆண்டுகளை நிலைத்திருந்த பின்னர் இறுதியாக கொதுமை உற்பத்தியை சுமார் மும்மடங்காக்கவும் ஒரு குறைந்தளவிலான ஆனால் குறிப்பிடத்தக்க அரிசி உற்பத்தி உயர்வையும் இந்த திட்டம் கொண்டு வந்தது தினை கிராம்பு மற்றும் பருவெட்டான தானியங்கள் போன்ற தானியங்களின் விளைச்சலில் சிறிதும் உயர்வு ஏற்படவில்லை உண்மையில் இவை அறிவிக்கப்பட்ட வகையில் நிலையான விளைச்சலை தக்க வைத்திருந்தன ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட மாவட்ட வேளாண் விரிவாக்க திட்டத்திற்கு பெயர்தான் பசுமை புரட்சி இது ஏராளமான விலைமதி பெற்ற தானியங்களை நகர்ப்புறவாசிகளுக்கு உறுதியளித்தது இவர்களின் ஆதரவை காந்தி உள்ளிட்ட அனைத்து அரசியல்வாதிகளுமே மிகவும் நாடி நாடியிருந்தார் இந்த திட்டம் நான்கு முன்னுரையை கொண்டிருந்தது புதிய வகை விதைகள் இந்திய வேளாண்மையில் இரசாயனமாக்கலின் தேவையை ஏற்றுக்கொள்வது அதாவது உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் கலை கொல்லிகள் மற்றும் இதர பிற புதிய மற்றும்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 பருவெட்டான தானியங்கள் போன்ற தானியங்களின் விளைச்சலில் சிறிதும் உயர்வு ஏற்படவில்லை உண்மையில் இவை அறிவிக்கப்பட்ட வகையில் நிலையான விளைச்சலை தக்க வைத்திருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஆம் ஆண்டு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ராஜ்நரேன் என்பவர் இந்திரா மீது தேர்தல் முறைகேடு தொடர்பான வழக்கொன்றை பதிவு செய்தார் ராஜ் நரேன் இந்திரா காந்திக்கு இணையாக சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய அரசியலில் செல்வாக்கு செலுத்தினார் இவருக்கு எதிராக இந்திரா எப்போதும் போராடி வந்தார் அரசாங்க வளங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய பல பெரிய மற்றும் சிறிய சம்பவங்களை குறித்து குற்றஞ்சாட்டி இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று பாராளுமன்ற தேர்தலில் எதிர்தரப்பாளரை இந்திரா காந்தி தோற்கடித்திருந்தார் வழக்கின் போது தம் வாதத்திற்கு ஆதாரங்கள் அளித்த இந்திரா காந்தி நேர்மையற்ற தேர்தல் நடவடிக்கைகள் அதிகப்படியான தேர்தல் செலவுகள் மற்றும் அரசு இயந்திரங்கள் மற்றும் அதிகாரிகளை கட்சி நலனுக்கு பயன்படுத்தியது ஆகியவற்றிற்காக குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டார் அவருக்கு எதிராக பெரும் ஊழல் குற்றங்களை நீதிபதி நிராகரித்தார் ராஜ் நரேனால் கொண்டு வரப்பட்ட இவ்வழக்கில் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து முறைகேடுகளின் அடித்தளத்தில் மக்களவைக்கான தேர்தலில் இந்திரா காந்தியின் தேர்வு அமைந்திருப்பதாக அலகாபாத் உயர் நீதிமன்றம் அறிவித்தது நீதிபதி சின்கா அந்த தீர்ப்பை வழங்கி இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் ராஜ்நரேனுக்கு எதிராக இந்திரா தேர்தல் முறைகேடுகள் செய்தார் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு பாராளுமன்ற தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் இந்திராவை தோற்கடித்தார் இதனால் பாராளுமன்ற பதவியில் இருந்து இந்திரா நீக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது அத்துடன் ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் தடை விதித்தது தலைமை அமைச்சரானவர் மக்களவையில் இந்திய பாராளுமன்றத்தில் கீழ்ச்சபை அல்லது மாநிலங்களவையில் பாராளுமன்றத்தின் மேல்சபை ஓர் உறுப்பினராக இருக்க வேண்டும் இவ்வாறு இந்த முடிவு அவரை பதவியில் இருந்து இறக்கியது ஆனால் பதவி துறப்பு செய்வதற்கான வலியுறுத்தல்களை நிராகரித்த இந்திரா காந்தி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான திட்டங்களை அறிவித்தார் நீதிமன்றத்தின் உத்தரவால் பாராளுமன்றத்தின் கீழ் சபையான மக்களவையில் இருந்து கப்படவிருந்த இந்த தீர்ப்பு தமது பதவிக்க பதவிக்கு குழிபறிக்காது என்று இந்திரா குறிப்பிட்டார் அவர் கூறுகையில் எங்களின் அரசாங்கம் சுத்தமாக இல்லை என்று நிறைய பேச்சுக்கள் இருக்கின்றன ஆனால் எங்களின் அனுபவத்தில் எதிர்கட்சிகள் அரசாங்கங்கள் உருவாக்கினால் நிலைமை மேலும் படுமோசமாக இருக்கும் என்றார் அனைத்து கட்சிகளும் பயன்படுத்திய அதே முறையைத்தான் தேர்தல் பிரச்சார நிதிக்காக அவரின் காங்கிரஸ் கட்சியும் பின்பற்றியது என்று கூறி அவர் விமர்சனங்களை நிராகரித்தார் இந்திரா கட்சியின் ஆதரவை தக்க வைத்திருந்தார் அது அவருக்கு ஆதரவாக ஓர் அறிக்கை வெளியிட்டது தீர்ப்பு குறித்த செய்திகள் பரவியவுடன் அவரின் வீட்டின் முன் ஒன்று திரண்ட நூற்று ஆதரவாளர்கள் தங்களின் பற்றுருதியை வலியுறுத்தினார்கள் இந்திரா காந்தியின் தீர்ப்பு அவரின் அரசியல் வாழ்க்கையை பாதிக்காது என்று இந்திய உயர்மட்ட ஆணையாளர் பி கே தெரிவித்தார் திருமதி இந்திரா காந்தி நாட்டில் இன்னமும் தொடர்ந்து ஆதரவை பெற்றிருக்கிறார் என்று அவர் தெரிவித்தார் இந்திய வாக்காளர்கள் முடிவெடுத்தால் ஒழிய இந்திய பிரதமர் மந்திரி அவர் பதவியில் தொடர்ந்து நீடிப்பார் என்று நான் நம்புகிறேன் என்றார் இந்திரா அவரின் முடிவை அறிவித்த போதும் அவர் தமது கடைசி மூச்சு உள்ளவரை மக்களுக்கான சேவையை தொடர இருப்பதாக அறிவித்த போதும் எதிர்கட்சிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் அந்த சூழ்நிலைகளில் இருந்து அரசியல் மூலதனத்தைப் பெற விருப்பம் கொண்டார்கள் அவர்கள் அவரின் இராஜினாமாவை வலியுறுத்தி பெருந்திரளான பேரணியை நடத்தினார்கள் பல மாநிலங்கள் சங்கங்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களின் வேலை நிறுத்தங்கள் வாழ்க்கையே நிலைதடுமாற இந்த போராட்டத்தை வலுப்படுத்த ஆயுதமற்ற பொதுமக்களின் கூட்டங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த கேட்டுக் அந்த உத்தரவுகளுக்கு கீழ்படிய வேண்டாம் என்று ஜெயபிரகாஷ் நாராயண் காவலரை கேட்டுக்கொண்டார் இந்திராவின் அரசாங்கத்திடமிருந்து தெளிந்திருந்த பொதுமக்களின் மயக்கமும் மோசமான பொருளாதார காலமும் ஒன்றிணைந்தன அவரின் ராஜினாமாவை வலியுறுத்தி டெல்லியில் அவரின் வீட்டின் முன்பாகவும் பாராளுமன்ற கட்டிடத்தை சுற்றியும் பெருமளவிலான எதிர்ப்பாளர்களின் கூட்டங்கள் சுற்றி வளைத்தன இந்திரா ஏற்கனவே அதிகாரத்துவத்திற்காக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார் அவரின் வலுவான பாராளுமன்ற பெரும்பான்மையை பயன்படுத்தி அவரின் ஆளும் காங்கிரஸ் கட்சி அரசியல் அமைப்பில் திருத்தம் கொண்டு வந்திருந்தது அது மத்திய அரசுக்கு ஆதரவாக மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வை மாற்றியது எதிர்கட்சிகளால் ஆளப்படும் மாநிலங்கள் சட்ட ஒழுங்கின்றியும் காட்டுமிராண்டித்தனமாக அரசியல் அமைப்பின் ஆட்சியை கொண்டு வந்து கட்டுப்பாட்டை பறித்தார் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளும் நிர்வாக சேவையாளர்களும் இந்திராவின் மிக நெருங்கிய அரசியல் ஆலோசகராக இருந்த சஞ்சய் காந்தியின் அதிகரித்து வந்த செல்வாக்கில் சீற்றம் கொண்டார்கள் இந்திரா பதவி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் இந்திராவின் ஆலோசகராக இருந்த பி என் அக்சருக்கு மாற்றாக சஞ்சய்காந்தி நியமிக்கப்பட்டிருந்தார் அதிகார பதவியை பயன்படுத்துவதற்கான அவரின் புதிய போக்கு எதிரொலியாக பொதுமக்கள் தலைவர்களும் ஜெயபிரகாஷ் நாராயண் சத்யேந்திர நாத் மற்றும் ஆச்சாரிய கிருபாலனி போன்ற முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்திராவுக்கும் அவரின் அரசாங்கத்திற்கும் எதிராக பேசிக்கொண்டு நாடு முழுவதும் சுற்று பயணம் மேற்கொண்டனர் தேர்தல் முறைகேடு குறித்து அவர் மீதான தீர்ப்புக்கு எதிராக இந்திரா ஒரு மேல்முறையீடு செய்தார் மேலும் ஜனநாயகத்திற்கு இடையூறு செய்வதற்கான திட்டம் இருப்பதாக கூறி அவர் முரண்பாடாக அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தினார் சுமார் இருபது மத்திய மந்திரிகள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்திய ஊடகம் தணிக்கை செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் எதிர்கட்சியினரை ஆயுதம் தாங்கிய வலுமையுடன் பாராளுமன்றத்திற்கு வெளியே கொண்டு சென்றதுடன் பலரை கைது செய்த நிலையில் அவரின் ஊழல் குற்றங்களில் இருந்து விடுவிக்க மக்களவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கு பெற்ற பெரும்பாலான கைது செய்ய உத்தரவிட்டதன் மூலம் இந்திரா காந்தி தக்க வைக்கும் முயற்சியில் இருந்தார் பின்னர் அலகாபாத் மன்ற முடிவை தொடர்ந்து ஒழுங்கின்மை மற்றும் சட்டமுறையின் குடியரசு தலைவர் அகமது நாட்டில் அவசர கால நிலையை அறிவிக்க வேண்டும் என்று இந்திராவின் அமைச்சரவையும் அரசாங்கமும் கேட்டுக்கொண்டது அதன்படி ஆயிரத்து ஜூன் இருபத்தி அரசியல் அமைப்பு முன்னூற்றி ஐம்பத்தி அடிப்படையில் உள்நாட்டு ஒழுங்க காரணமாக நாட்டில் அவசரகால நிலையை குடியரசுத் தலைவர் அறிவித்தார் சில மாதங்களுக்கு உள்ளாகவே எதிர்கட்சிகளின் ஆட்சியில் இருந்த குஜராத் மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்பட்டது இதன் மூலம் மொத்த நாடும் மத்திய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஊரடங்கு சட்டங்கள் ஏற்படுத்த காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது குடிமக்கள் காலவரம்பின்றி காவலில் வைக்கப்பட்டார்கள் செய்திகள் மற்றும் ஊடகங்களின் அனைத்து வெளியீடுகளும் கணிசமான அளவிற்கு தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்தால் தணிக்கை செய்யப்பட்டன தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் இந்தர் குமார் குஜரால் அவரின் பணியில் சஞ்சய் காந்தியின் தலையீட்டிற்கு எதிராக பதவியை துறந்தார் பிற்காலத்தில் இந்தர்குமார் குஜரால் இந்தியாவின் தலைமை அமைச்சராக பதவி வகித்தார் இறுதியாக நடைபெறவிருந்த சட்டமன்ற தேர்தல்கள் காலவரம்பின்றி தள்ளி வைக்கப்பட்டன இத்துடன் மாநில ஆளுநரின் பரிந்துரையுடன் மாநில அரசாங்கங்களை கலைக்கலாம் என்ற அரசியல் அமைப்பு பிரிவை பயன்படுத்தி எதிர்கட்சிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் கட்டன தனக்கு அதிக அதிகாரங்களை பெற அவசரகால சட்டங்களை இந்திரா பயன்படுத்தினார் வலுவான முதலமைச்சர்களின் கட்டுப்பாட்டிலும் அவர்களின் அரசியல் கட்சிகளுடனும் மற்றும் மாநில கட்சி அமைப்புகளுடனும் தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்பிய அவர் தந்தையை போலில்லாமல் சுதந்திரமான அடித்தளத்தை கொண்டிருந்த ஒவ்வொரு காங்கிரஸ் முதலமைச்சரையும் திருமதி காந்தி வெளியேற்றினார் மேலும் அவருக்கு தனிப்பட்ட வகையில் ஆதரவான அமைச்சர்களை அவர்களுக்கு மாற்றாக நியமித்தால் இவ்வாறு இருந்தும் மாநிலங்களில் ஸ்திரமின்மையை தக்க வைக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது இல் இந்திய அரசியல் அமைப்பிற்கான தேர்வாக முரார்ஜி தேசாய் தலைமை அமைச்சராகவும் நீலம் சஞ்சீவி ரெட்டி குடியரசுத் தலைவராகவும் பதவியேற்றார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து வெற்றி பெறும் வரையில் இந்திரா காந்தி அவரை அவரே பணியோ வருமானமோ இருப்பிடமோ இல்லாமல் இருப்பதாக கண்டார் ஆயிரத்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் உடைந்தது ஜஜீவன் ராம் பஹூகுணா மற்றும் நந்தினி சத்பதி போன்ற இந்திராவின் மிக முக்கியமான முன்னாள் ஆதரவாளர் பிரிந்து வெளியேறினார்கள் அவர்கள் மூவரும் இந்திராவிற்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள் ஆனால் சஞ்சய் காந்தியால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் அரசியல் தந்திரத்தால் வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் சஞ்சய் இந்திராவின் செல்வாக்கை சிதைக்க விரும்பம் கொண்டிருந்தார் என்று பின்னர் வதந்தி ஏற்பட்டது அப்போது அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக இருந்த போதிலும் காங்கிரஸ் இந்திரா கட்சி பாராளுமன்றத்தில் வெகு சிறிய குழுவாக இருந்தது பல்வேறு கூட்டணி பூசல்களுக்கு இடையில் ஆட்சி புரிய முடியாமல் ஜனதா அரசாங்கத்தின் உள்நாட்டு மந்திரி சௌத்ரி சரண் சிங் பல குற்றச்சாட்டுக்களுக்காக இந்திரா மற்றும் சஞ்சய் காந்தியை கைது செய்ய உத்தரவிட்டார் இதில் எந்த குற்றச்சாட்டையும் இந்திய நீதிமன்றத்தில் எளிதாக நிரூபிக்க முடியவில்லை கைது என்றால் இந்திரா தானாகவே பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார் என்பதை குறிக்கிறது எவ்வாறிருப்பினும் இந்த வழிமுறை பேரழிவுமிக்க வகையில் திருப்பி அடித்தது அவரின் கைது மற்றும் நீண்ட கால வழக்குகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அவரை ஒரு கொடுங்கோளராக பார்த்த மக்களிடையே அவருக்கு பெரியளவில் அனுதாபத்தை பெற்று தந்தது இந்திரா மீதான வெறுப்பின் காரணமாக மட்டுமே ஜனா கூட்டணி ஒன்றுபட்டிருந்தது பொதுவில் சிறுபான்மையுடன் அரசாங்கம் உட்பூசல்களில் சிக்கிருந்தது இந்த சூழ்நிலையை இந்திரா அவரின் ஆதாயத்திற்காக பயன்படுத்த முடிந்தது மறைமுகமாக அவசர கால நிலையின் போது செய்த தவறுகளுக்காக வருத்தம் தெரிவித்து மீண்டும் அவர் அறிக்கைகள் அளிக்க தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி முரார்ஜி தேசாய் பதவி துறப்பு செய்தார் சரண் சிங் அரசாங்கத்திற்கு காங்கிரஸ் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கும் என்று இந்திரா உறுதி அளித்ததை தொடர்ந்து ரெட்டியால் நியமிக்கப்பட்டார் இந்திரா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் அவர் ஆதரவை திரும்ப பெற்றார் ஆயிரத்து குளிர்காலத்தில் ஜனாதிபதி ரெட்டி பாராளுமன்றத்தை கலைத்தார் அதைத் தொடர்ந்து வந்த ஜனவரியில் நடத்தப்பட்ட தேர்தல்களில் காங்கிரஸ் அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு திரும்பியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இந்திரா காந்தியின் அரசாங்கம் விடுதலை புலிகளிற்கும் இலங்கையில் இருந்த பிற தமிழ் போராளிகள் குழுக்களுக்கும் பணம் ஆயுதம் மற்றும் இராணுவ பயிற்சிகளை அளித்தது தீர்ப்பாய ஆட்சியை அனுமதிக்கும் வகையில் பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய அவசியமற்ற ஆணைகளை குடியரசுத் தலைவர் அகமத் வெளியிடுமாறு அவர் செய்தார் என்றும் இந்திரா மீது குற்றஞ்சாட்டப்படுகிறது அதே வேளையில் ஆயிரக்கணக்கான அரசியல் செயல் வீரர்களின் கைது மற்றும் காவல் உட்பட கருத்து வேறுபாடுகளை நீக்கும் ஒரு பிரச்சாரத்தை இந்திராவின் அரசாங்கம் கையில் எடுத்தது ஜக்மோகன் கண்காணிப்பில் இவர் பின்னர் டெல்லியின் துணை கவர்னராக ஆக்கப்பட்டார் டெல்லியின் ஜமா மஸ்ஜித்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த சேரிகளை அகற்றும் முனைப்பில் சஞ்சய் கருவியாக இருந்தார் இந்த நடவடிக்கையால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடிழந்தனர் மற்றும் நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டனர் நாட்டின் தலைநகரத்தில் சினமூட்டியதுடன் ஆயிரக்கணக்கான தந்தையர்களின் விதை கட்டாயமாக செய்யப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு திட்டம் ஆகியவையும் மக்களிடையே எரிச்சலூட்டின இவை பெரும்பாலும் மோசமாக நிர்வகிக்கப்பட்டன அவசரகால நிலையை இரண்டு முறை விரிவாக்கியதற்கு பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு அவரின் ஆட்சியை நியாயப்படுத்த வாக்காளர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்திரா காந்தி அழைப்பு விடுத்தார் கடுமையாக தணிக்கை செய்யப்பட்ட பத்திரிகைகள் அவரை பற்றி என்ன எழுத வேண்டுமென நினைத்தாரோ அதனை எழுதின அதை படித்ததன் மூலம் அவரின் செல்வாக்கை ஒட்டுமொத்தமாக தவறாக கணித்தார் எந்த விஷயத்திலும் அவர் ஜனதா கட்சியால் எதிர்க்கப்பட்டார் ஜனநாயகம் மற்றும் சர்வாதிகாரத்திற்கு இடையில் ஒரு நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கு இந்தியாவிற்கான கடைசி வாய்ப்பு இந்த தேர்தல் என்று அவரின் நீண்டகால எதிர்க்கட்சியான ஜனதா அதன் தலைமையான முரார்ஜி தேசாயுடனும் ஆன்மீக வழிகாட்டியான ஜெய்பிரகாஷ் நாராயண் உடனும் சேர்ந்து அறிவித்தது இத்தேர்தலில் இந்திராவின் காங்கிரஸ் கட்சி கடுமையான தோல்வியை தழுவியது இந்திரா மற்றும் சஞ்சய் இருவரும் அவர்களின் தொகுதியில் தோல்வியடைந்தார்கள் அத்துடன் காங்கிரஸ் அதற்கு முந்தைய மக்களவையில் முன்னூற்றி ஐம்பது இடங்களுடன் ஒப்பிடுகையில் மூன்று இடங்களை மட்டுமே கைப்பற்றியது அதில் தொன்னூற்றி இடங்கள் தெற்கில் இருந்து கிடைத்தவையாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் மதிப்பு ஏழு பன்னிரண்டு சதவீதம் வீழ்ச்சி அடைந்ததை இந்திரா காந்தியின் பிந்தைய ஆண்டுகள் பஞ்சாப் பிரச்சனைகளுடன் தொல்லையில் இருந்தது பஞ்சாபில் சீக்கிய தீவிரவாதம் வளர்ந்து வந்தது சமய மற்றும் தீவிரவாத தலைவராக இருந்த ஜர்னில் சிங் பிந்தரன்வாலேயின் அதிகரித்து வந்த செல்வாக்கு இந்திய ஒருமைப்பாட்டுக்கு சவாலாக அமையும் என இந்திய தலைவர்கள் அஞ்சினார்கள் இந்திரா படையை அனுப்பி தீவிரவாதிகளை ஒடுக்க எண்ணினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து சிங் பிந்தரன்வாலாவின் சீக்கிய சுந்திர போராட்ட காலிஸ்தான் பிரிவினைவாத குழு சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோயிலுக்குள் முகாமிட்டிருந்தது இதனை தீர்க்க ஆபரேசன் புழு ஸ்டார் என்ற நடவடிக்கை இந்திரா அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டது சீக்கியர்களின் புனித கோயிலான பொற்கோயிலுக்குள் ஆயுதங்களுடன் ஒளிந்திருப்பதாக கருதப்பட்ட தீவிரவாதிகளையும் அவர்களின் தலைவரையும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இருந்த போதிலும் அந்த நேரத்தில் இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது இதில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர் இந்திரா காந்தியின் இந்த நடவடிக்கை சர்வதேச ஊடகத்தால் பெரிதும் கண்டனத்திற்குள்ளானது பாதிக்கப்பட்ட இராணுவம் மற்றும் பொது மக்களின் எண்ணிக்கையில் அரசாங்க எண்ணிக்கையும் அரசு சார்பற்ற எண்ணிக்கையும் வேறுபடுகிறது நான்கு அதிகாரிகள் எழுபத்து வீரர்கள் மற்றும் இரண்டு சிக்கியர்கள் என்று அரசாங்கம் கணக்கிட்டது அரசு சாரா கணக்கீடு அதிகமாக இருந்தது ஒருவேளை ஐநூறு அல்லது அதற்கு துருப்புகளும் துப்பாக்கி சூட்டில் சிக்கி பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட மூவாயிரம் சீக்கியர்களும் இருந்திருக்கலாம் உண்மையான ஆவணங்கள் இல்லாததால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குறித்த துல்லியமான விவரங்கள் சர்ச்சைக்குரியதாக இருந்தது தாக்குதல் நடத்தப்பட்ட நேரம் மற்றும் முறையும் பரவலாக விமர்சிக்கப்பட்டன இதை பயன்படுத்தி பெரும்பாலான விமர்சனங்கள் சீக்கியர்கள் மீதான ஒரு தனிப்பட்ட தாக்குதல் என்பதாக இந்திரா காந்திக்கு எதிராக திருப்பி விடப்பட்டது சீக்கியர்களின் சுதந்திரம் பற்றிய யோசனைகளையும் காலிஸ்தான் என்றழைக்கப்படும் ஒரு பிரிவினைவாத அரசை உருவாக்குவதற்கான யோசனையையும் போதித்தன் மூலம் விரோதத்தை வளர்த்து வந்த பயங்கரவாதி பிந்தரன்வாலேயை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் என்று கூறி அதை அவர் நியாயப்படுத்தினார் தொடர்ந்து இடம்பெற்ற படை நடவடிக்கைகள் இந்திராவை சீக்கியர்களின் கோபத்துக்கு ஆளாக்கியது இதன் தொடர்ச்சியாக சீக்கியர்களான அவரது சொந்த பாதுகாவலர் இருவரலேயே சுட்டு கொல்லப்பட்டார் இந்திரா காந்திக்கு எண்ணிலடங்கா காவலர்கள் இருந்தனர் அவர்களில் இருவர் சக்வந்த் சிங் மற்றும் பீண்ட் சிங் இருவருமே சீக்கியர்கள் அவர்கள் அக்டோபர் முப்பத்து ஆம் தேதி புதுடெல்லியில் உள்ள என் ஒன்று சப்தர்ஜங் சாலையில் இருந்த தலைமை அமைச்சரின் வீட்டு தோட்டத்தில் தங்களின் சேவை ஆயுதங்களால் இந்திரா காந்தியை படுகொலை செய்தனர் ஐரிஷ் தொலைக்காட்சிக்காக பிரிட்டிஷ் நடிகர் பீட்டர் உஸ்தினோல் ஓர் ஆவணப்படத்திற்கு பேட்டி அளிப்பதற்காக இந்திரா சத்வந்த் மற்றும் பீண்டின் காவலில் இருந்த விக்கெட் கேட்டை கடந்து சென்றார் அந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக கிடைத்த தகவலின்படி பீண்ட் சிங் அவரின் பக்கவாட்டு ஆயுதத்தால் அவரை மூன்று முறை சுட்டார், சத்வந்த் சிங் ஒரு ஸ்டென்ட் துப்பாக்கியால் முப்பது ரவுண்டுகள் சுட்டார் அவரின் பிற காவலாளிகளால் சிங் சுட்டு கொல்லப்பட்டார் சத்வந்த் சிங் சுடப்பட்டு கைது செய்யப்பட்டார் இந்திரா அவரின் அரசாங்க மகிழ்ந்தில் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படும் போது வழியில் உயிர் துறந்தார் ஆனால் பல மணி நேரங்களுக்கு அவர் இறந்ததாக அறிவிக்கப்படவில்லை அவர் அனைத்திந்திய மருத்துவ விஞ்ஞான பயிலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் அங்கு அவரை மருத்துவர்கள் சோதனை செய்தனர் அந்த சமயத்தில் இருபத்து ஒன்பது உள் சென்று வெளியேறிய காயங்கள் இருந்ததாக அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்தது சில அறிக்கைகள் அவரின் உடலில் இருந்து முப்பத்து ஒன்று குண்டுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தது அவர் ராஜ்காட்டிற்கு அருகில் நவம்பர் மூன்று ஆம் ததி எரியூட்டப்பட்டார் அவரின் இறப்புக்கு பின்னர் புதுடெல்லியை சுற்றி வளைத்த இந்திரா காந்தியின் மதிப்பிற்கு பாத்திரமான காங்கிரஸ் அரசியல்வாதிகளால் அதிருப்தி உட்பிரிவுகள் உருவாக்கப்பட்டது காந்தியின் நண்பரும் சுயசரிதையாளருமான புபுல் ஜெயகர் இந்திராவின் பதட்டத்தையும் ஆபரேஷன் விளைவாக என்ன நடக்கும் என்பது குறித்த அவரின் முன்னெச்சரிக்கையும் வெளிப்படுத்தி காட்டினார் தொடக்கத்தில் சஞ்சய் அவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசாக இருந்தார் ஒரு விமான விபத்தில் அவர் இறந்த பின்னர் விருப்பமற்றிருந்த ராஜீவ் காந்தியை விமான ஓட்டியாக இருந்த அவரின் வேலையை விட்டுவிட்டு ஆயிரத்து பிப்ரவரியில் அரசியலில் நுழையுமாறு இந்திரா வலியுறுத்தினார் இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பின்னர் ராஜீவ்காந்தி தலைமை அமைச்சரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மே மாதத்தில் அவரும் படுகொலை செய்யப்பட்டார் அவர் தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற போது தமிழீழ விடுதலை புலிகளின் மனித வெடிகுண்டினால் கொல்லப்பட்டார் ராஜீவின் மனைவி சோனியா காந்தி இரண்டாயிரத்து நான்கு மக்களவை தேர்தல்களில் ஓர் ஆச்சரியமூட்டும் தேர்தல் வெற்றிக்கு பின் ஐக்கிய முன்னேற்ற கூட்டணியை தலையேற்று நடத்தினார் சோனியா காந்தி இந்திய தலைமை அமைச்சராக பதவியை ஏற்கும் வாய்ப்பை மறுத்துவிட்டார் ஆனால் காங்கிரஸ் அரசியல் இயந்திரங்களை கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிறார் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் தற்போது இந்திய அமைச்சரவைக்கு தலைமையேற்றுள்ளார் ராஜீவின் குழந்தைகளான ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வாத்ராவும் அரசியலில் இறங்கியுள்ளனர் சஞ்சய் காந்தியின் விதவை மனைவி மேனகா காந்தியும் சஞ்சயின் மரணத்திற்கு பின்னர் இந்திராவிடமிருந்து பிரிந்து வந்த இவர் அனைவராலும் அறியப்பட்ட வகையில் பிரதம மந்திரியின் வீட்டிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார் சஞ்சயின் மகன் வருண்காந்தியும் முக்கிய எதிர்கட்சியான பிஜேபி கட்சியின் உறுப்பினர்களாக அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் மறைந்த இந்திய பிரதம மந்திரி இந்திரா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் உத்தியோக பூர்வமாக இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட ஆண்கள் தங்களை கருத்தடை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாய கருத்தடை திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் திருமணம் ஆகாத பல இளைஞர்கள் அரசியல் எதிர்ப்பாளர்கள் மற்றும் அறியாமையில் இருந்த ஆண்களும் கருத்தடை செய்யப்பட்டதாக நம்பப்பட்டது இந்தியாவில் இந்த திட்டம் இன்றும் நினைவு கூறப்படுவதுடன் விமர்சிக்கப்படுகிறது மேலும் குடும்ப கட்டுப்பாடு மீது பொதுமக்களுக்கு ஒரு தவறான வெறுப்பை உருவாக்குவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது இது அரசின் திட்டங்களை பல ஆண்டுகளுக்கு பாதிப்பிற்குள்ளாக்கியது